வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராபர்ட் கார்ட்வெல் அவர்கள் மத பணியாற்ற அயர்லாந்திலிருந்து சென்னை வந்தார் ஆயிரத்தி ஆண்டு வாஷிங்டன் டிசியில்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 யோ மற்றும் யூரோப்பா என்கின்ற இரண்டு முக்கியமான வியாழன் கோளுடைய சந்திரன்களை இத்தாலி நாட்டு வானுவியலாளர் கலிலியோ கலிலி அவர்கள் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சோவியத் விண்கப்பல் லூனா இருபத்தி ஒன்று விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவின் விண்வெளி வீரர் வலேரி பல்யாக்கோவ் என்பவர் மீர் விண்வெளி நிலையத்துக்கு சோயூஸ் கப்பலில் பயணமானார் இவர் மொத்தம் நானூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் விண்வெளியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டார இலங்கையின் நான்காவது பிரதமர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஏ பெரிய பிள்ளை ஏழு தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எல்விஸ் பிரெஸ்லி அமெரிக்க இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஸ்டீபன் ஹாக்கிங் கோட்பாட்டு இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜூனிச்சுரோ கொய்சூமி ஜப்பான் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரெட்லி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் 1324. முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு இத்தாலிய வணிகர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கலிலியோ கலிலி இத்தாலிய வானவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பேட்டன் பவல் சார்னர் இயக்கத்தை தோற்றுவித்த ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெல்வின் கால்வின் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வசந்த விக்கிரம துங்க இலங்கை ஊடகவியலாளர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை